அவர்கள் அறிவிக்கின்ற பட்டாடை அணிந்தவர் மறுமையில் அதை அணிய மாட்டார் என்று நபி சொல்லு அணை நல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து எட்டு மூன்று இரண்டு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று